யாத்ராமம் முதலாம் அதிகாரம் எட்டாம் யோசிப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் எகிப்தில் தோன்றினான் காலையில் இதை தான் நாங்கள் சிந்திச்சோம் நேற்று நம்முடைய வாழ்க்கையில் இப்போ புதிய சில கெட்ட பழக்க வழக்கங்களெல்லாம் நம்மள அநேகருக்குள்ள வந்திருக்கிறார் ஒரு புதிய ராஜன் அப்படின்னா பழைய ராஜன் ஒரு பூர்வ ராஜன் ஒருத்தன் இருக்கிறான்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இவர் இப்போ நியூ இந்த புதிய ராஜன் வந்த பிறகு தான் என்ன செய்தது அதிகரித்தது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒவ்வொத்தவங்கள் தொடங்கினார் ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு பார்வன்றிருந்தான் அவனும் பார்வைய்தான் ஆனால் அவனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது யோசிப்பு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவன் ஒரு அந்நிய நாட்டானு தெரியும் எபரையேன்னு தெரியும் ஒரு குற்றவாளியாக ஒரு பெண் விஷயத்தில் குற்றவாளியாக மாறி அவன் எங்கே வந்திருக்கான்னு தெரியும் சிறைச்சாலையில் வந்திருக்கான்னு தெரியும் அப்படி தானே பிரதானி தான் யார் போத்திப்பார் போத்திப்பார் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து என் வைப்பிட்ட எப்படி பிரச்சனைன்னு சொல்லி எங்கே விட்டுருக்கான் ஜெயிலில் வச்சுருக்கான் ஜெயிலில் ஒரு நாள் ரெண்டு நாள் எத்தனை வருஷமாக இருக்கான் வருஷ கணக்காக உள்ளே கிடக்கிறாங்க வாலி அபிராயத்தில் ஒரு பகுதியை எங்கே தான் போய்கிட்டுருக்கு ஜெயிலில் போய்கிட்டுருக்கு இப்போது அவனை அழைத்து எங்கே கொண்டுட்டான் ஒரு எபிரேயர்னு தெரியும் ஒரு அந்நிய நபர்னு தெரியும் எபிரேயரை பார்த்தாலே யாருக்கு ஆகாது எகிப்தியிருக்கு ஆகா சாப்பாடு கூட ஒரு பிளேட்டில் ஒரு ஒரு லைனில் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க அருவுறுப்பாங்க அப்படின்னு பைபிளில் இருக்கு நம்ம காலையில் பார்த்து எகிப்தியர் எபிரியரோடய உட்காந்து என்ன செய்ய மாட்டார்கள் சாப்பிட மாட்டார்கள் அது அவர்களுக்கு அருவறுப்பாக இருக்கும் அவ்வளவு டஃப்பான ஒரு ஆள் ஆனால் அந்த பழைய பார்வையுடன் என்ன செஞ்சான் பூர்வ பார்வோன் பழையனா அவங்களுக்கு எல்லோரும் குழப்பமாக இருக்கும் பூர்வோன்னு எடுப்போம் பூர்வ ப இருந்த பார்வன் என்ன செஞ்சால் அவனை தூக்கி கொண்டு வந்து தனக்கு அடுத்த ஸ்தானத்தில் என்ன செஞ்சான் உட்கார வச்சான் அவனை உட்கார வச்சு சிங்காசனத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்தான் உன்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய எகிப்தில் ஒருத்தனும் காலம் ஆட்டக்கூடாது கையும் அசைக்கக்கூடாதுன்னா பதினாலு வருஷம் ஸோ எகிப்து ஃபுல்லாக யார் கண்ட்ரோலாக தான் இருந்துச்சு வசதிப்பு கண்ட்ரோலில் அதுக்கு ரீசன் யார் இந்த பார்வன் தான் யாரும் அவனை போய் ஒன்று என்ன போட்டு கொடுத்தாலும் ஒருத்தரும் ஒன்னு நினைச்ச முடியாது பண்ண முடியாது பார்வோன் இவன் மேலே ஒரு நல்ல மதிப்பு வச்சிருந்தான் ரொம்ப மதிப்பு மரியாதை இவன் வயசு என்ன அவன் வயசு என்ன ஆனால் ரொம்ப டீசெண்டாக அவனை மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து அழகாக அவனை போய்க்கு சிங்காசனத்தில் தனக்கு அடுத்த ஸ்தானத்தில் வச்சு ஃபுல் கண்ட்ரோல் அவன் கையில் கொடுத்துருந்தான் விவசாயப்பினுடைய சகோதரர் வந்து விட்டார்கள் புதுசாக வந்துட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே யாரு பார்வன்னே சந்தோஷப்பட்ட அப்படியா பரவாயில்லையே நல்லதான் போச்சேன் அவனுக்கும் வந்து அன்னதம்பான் வந்துட்டான்னா நல்லது தான் அப்போ அவன் சொன்னான் பைத்தியக்காரி மாதிரி அண்டை என்ன செய்யாத வந்து பேசாத அப்போ மற்றவருடைய ஜீவனை நீ கஷப்பாக்க கூடாது மற்றவனை நீ வந்து என்கரேஜ் பண்ணணும் யாரையுமே என்ன செய்யக்கூடாது விழுந்து கிடக்கிறவனை தூக்கி விடுறதுக்கு பேர் ஏற்ற துணை ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ அதனால உனக்கு கல்யாணம் கட்டி வச்சிருக்கு ஏற்ற துணை நீ விழுந்தா என்ன செய்யணும் வந்து அவன் வந்து என்ன செய்யணும் அவனையே தூக்கி விடணும் பரவாயில்ல ஜோ பண்ணலாம் சோமாயிடும் நம்ம போராடுவோம் தேவசமுத்திரை நினச்சிக்கலாம் வைக்கலாம் பிஸ்னஸ் நல்லா சின்ன சோந்து விடாதீங்க ஜோம் பண்ணுவோம் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நிச்சயணும் ஒத்தாசை இப்போ ஆண் பிள்ளைகளெல்லாம் நதியில் போட சொல்லியாச்சு இப்போ யாரையும் தூக்கி போட்டாங்க ஆ மோசையின் தூக்கி போட்டாச்சு வர்றான் நதியில் வர்றான் இப்போ பார்வையுடைய குமாரத்தையும் அவனை என்ன செஞ்சாச்சு எடுத்து வளர்க்குறா எவரையினையே ஆகாதுன்னு சொன்னையே இப்போ யாரை மட்டும் வளர்த்துக்கிட்டான் வீட்டில் வச்சு அப்போ உனக்குள்ளேயும் பட்சபாதம் இருக்குல்ல உனக்குன்னு சொன்னால் என்னது ஒரு சட்டம் மனைவிக்குன்னா வேற ஒரு சட்டம் மற்றவனுக்குனா வேற சட்டமா மோசம் எங்கே வளர்ந்தா அரண்மனையில் அட்டகாசமாக வளர்ந்தாங்க அப்போ உனக்கு வந்து காரியம் ஆகணும்னா யாரையும் கூட வளர்த்துக்கலாம் எந்த ஜாதிக்கு வருவாங்க கூட பிஸ்னஸ் ஆகணும்னா எல்லா ஜாதியும் கல்யாணம் ஜாதியை விட்டுருவேன் அப்படியா பிஸ்னஸ் பிஸ்னஸ்லயும் ஓன் ஜாதிலையும் போயேன் பார்ப்போம் வாழ்க்கை முன்னேறியிருவேன் பார்க்க போக முடியுமா இப்ப பார்வையுடைய குமாரத்தின் மகன் மோசடிக்கு சான்ஸ் கிடைச்ச உடனே மட்டும் எங்க வச்சு வளர்க்கறான் அவனுக்கு சாப்பாடு வித்தியாசம் ட்ரெஸ் வித்தியாசம் ஆனா அதே நேரத்தில் இன்னொரு எப்ரோ என் பிள்ளை இருந்துச்சுன்னா அவனை ஆண் பிள்ளைன்னா நினைஞ்சிருங்க கொண்டுருங்கன்னு ரூல்ஸ் போடுறது ஆனா இவனை மட்டும் எங்க உட்கார வச்சு சாப்பாடு அப்போது உனக்குள்ளேயும் பச்சைபாதம் இருக்கு இல்லையா இதெல்லாம் மாற்றது சாரி இப்போ நம்ம சப்ஜெக்ட்டு வரும் புதிய பார்வையினுடைய அடுத்த வேலை மோச இது தான் யாரோட க்ளோஸாக இருந்தாங்களோ அவனை என்ன செஞ்சான் யாத்திராகமம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் சிலம் எப்போதும் என்ன ஆச்சு நீ தானங்க வளர்த்த பாம்ப நல்லா சாப்பாடு போட்டு மோசமாக அட்டகாசமாக வளர்த்துட்டு டக்குன்னு இப்போ யாராக மாறிட்டான் மோசையே கொல்ல பகதி அடிவான் ரொம்ப நல்லா இருப்பாங்க அங்கே ஒரே பிளேட்டில் சாப்பிடுவான் இங்கே சிவகாசிலையும் இப்படிட்டா ரெண்டு மூணு பிரச்சனை வந்துச்சு நான் டீல் பண்ண போனேன் அவங்க சொன்னாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இவன் ரெண்டு பேரும் ஜெயந்தே சுற்றுவான் கல் எந்திரிச்சா இவன் அவனா இவனால் அவனை பார்க்காமல் இருக்க முடியாது வண்டியில் போனால் ரெண்டு பேரும் ஒரே கோயிலுக்கு வந்தால் ரெண்டு பேரும் ஒரே வண்டியில் வர்றது சாப்பிட்டா ஒரே ஹோட்டலில் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடுவேன் இப்போ இங்கே வருங்க நான் பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஜமானமாக ஜமானமாக ஜமானமாக எந்த மோசையை பார்வோன்னு அரண்மனையில் வளர்த்தானோ அவனே என்ன செய்யறது யாரை நேசித்ததோ அவனே என்ன செய்வது நம்ம விசுவாசிகள் பாருங்கள் ஒரு காலத்தில் நல்லா நேசிச்சு ரொம்ப அன்பாக இருந்த குடும்பங்கள்லாம் இன்றைக்கி நினைஞ்சிருச்சு அதுக்கு ரீசன் ராஜன் அன்பு சகலத்தை என்ன செய்யும் தாங்கும் சகிக்கும் இப்போ பார்வனே மோசையை கொலை செய்ய வதகு இது எதை காண்பிக்கிறது வருசே அ என்ன அர்த்தம் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் அப்படின்னா அவனுக்கு என்ன பேரு மோசே நம்ம எங்க இருந்து எடுக்கப்பட்டவங்க எடுக்கப்பட்டவர்கள் ஜலத்தின் மூலமா எடுக்கப்பட்டவர் இப்ப அந்த மோசையை என்ன செய்யறான் கொலை செய்ய ட்ரை பண்றான் என்ன அர்த்தம் நீ பண்ண உடன்படிக்க அழிக்க பார்க்கிறாய் ஞானசான சத்தியத்தில் என்ன உடன்படிக்க பண்ணிருந்தீங்க உலகம் வேண்டாம் இனிமே பாவமே செய்யவே மாட்டேன் உடன்படிக்க ஒரு கிடைச்சது இப்போ அவனையும் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டதான மோசையப்பட்ட மோசையை யாரை ட்ரை பண்ற நீ பண்ணின உடன்படிக்கைய நீயே உடன் உடைக்க முற்படுகிறாய் நீ பண்ண பிரதிஷ்டையை யாரும் உடைக்கிறது நீயே உடைக்கிற பாவமே செய்ய மாட்டேன்னு சொன்ன நீ இப்ப பாவத்தை தண்ணீர் போல நினைற குடிக்கிற முந்தி ஜபத்துக்கு உனக்கு நேரம் இல்லைன்னா இப்ப ஜபத்து ஜப நேரத்தையே நீ சுத்தமாக விழுங்கிட்டு மணிக்கணக்காக உட்கார்ந்து ஸ்போர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிற அப்ப நன்மண சாட்சியின் உடன்படிக்கையான நீ பண்ண உடன்படிக்கையெல்லாம் நினைக்கிற நீ இப்போ என்ன ட்ரை பண்ற கொலை செய்ய இல்லாமல் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ற விசுவாசங்கிற பேஸே இல்லாத அளவுக்கு நீ அதன செய்கிற கொண்டு வர பார்க்கிறாய் அடுத்து யாத்திராகமும் என்னது மோச புதுசாக என்ன நான் சொல்லாமல் புதுசாக சொல்றீங்க வாசிங்க பாபோம் யாத்திராம ஐந்தாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசன் இப்போ வந்து சொன்னா கர்த்தர் வந்து ஆராதிக்கிறதுக்கு ஜனங்களை அனுப்ப சொல்றாருனா என்ன சொன்னா கர்த்தரா அப்படின்னா அது யாரு எவ்வளோ துணி எவ்வளோ துணிகரமான பேச்சு வந்துருச்சு நீ ஒரு சாதாரண மனுஷன் ஆனால் இப்போ நீ உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்னதே பாச சொன்னார் பாச சொன்னார் பாச சொன்னால் கேள்வி படணுண்ணா அவர் சொல்லுவார் அதுக்கு நான் எங்கே கீழ் அவர் யார் அவர் இருப்பார் நாலு மா நாலு மாதம் இருப்பார் நாலு வருஷம் இருப்பாருங்க அதுக்கு பிறகு நாங்கள் தாங்க எங்கே இருக்க போகிறோம் சபையில் இருக்க போகிறோம் அவர் சொல்கிறதும் சொல்லுவார் அவருக்கு தெரிஞ்சதும் சொல்லிட்டு போவார் இதுவும் எல்லோரும் கடமை எல்லா பாசத்தும் வந்தால் சொல்லிட்டு போகிறதுக்கு என்னதே அவங்களுக்கு என்ன எப்படி இருக்குறான் துணிகரமான பேச்சு வந்துருவனையே அலட்சியம் பண்ற ஒரு போக்கு யாருக்கிட்ட வந்துச்சே புதிய ராஜனுக்குள்ள வந்துருச்சு ராபோஜன் இந்த ராபோஜன அடுத்த ராபோஜன எடுக்கலாம் என்ன ஒரு ராபோஜன கேட்டு போனா என்ன செத்தா போயிடுறேன் கத்தடைய பந்திய நீ என்ன செய்யப்பான் அலட்சியம் பண்ணுற அசட்டை பண்ணுற சுத்தீரிச்சு எடுக்கணுங்கிற சிந்தை இல்லை அடுத்தடுத்து போய் எடுத்துக்கிட்டுவான் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு ரொம்ப அசத்தியாக வந்துட்டோம் யார் கர்த்தர் யார் அவன் கேட்குறான் இவன் வந்து சொல்கிறான் கர்த்தர் ஜனத்தை போக கூட வேண்டும் என்று சொல்கிறார் ம் அப்படிலாம் அவனுக்கு என்ன செய்யாது சான்ஸே கிடையாது உடனே அவன் சொன்னான் இந்த ஜனங்கள் சும்மா இருக்கிறாங்கப்பா இவங்களுக்கு இன்னும் என்ன வேலையை கூட்டு ஒன்பதாம் வசனம் என்ன பாத்தீங்களா இப்ப என்ன ரஃபா மாறுறான் வர வர ஒருத்தன் எப்படி மாறணும் ரொம்ப ரஃபா இருந்து இந்த மார்க்கெட்ல வந்து வந்து வந்து அவன் எப்படி மாறணும் சாந்தத்தில் பூர்ணத்துக்கு வரணும் இப்போ வரும்போது இவன் வந்து சபைக்குள்ளே வரும்போது இந்த புனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி வந்துட்டு இப்போ புளியாக மாறுறான் இப்போ விஷரூபம் எடுக்கிறாங்க அடுத்த ரூட்டில் வர்றான் ஏற்கனவே அந்த ஜனத்தை நெருக்கி ஆச்சு இப்போ என்ன செய்யறான் இன்னும் அவங்களுக்கு இன்னும் அதிகமான வேலையை அதிக சுமையை சுமத்து அவன் இன்னும் கஷ்டப்படட்டும் அப்போதான் புத்தி வரும் அவனுக்கு கூலி கொடுக்காத என்ன கூட செங்கல் ஏழாவது செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல் இனி ஜனங்களுக்கு எதை கொடுக்காதீங்க வைக்கல் கொடுக்காத சலுகை கொடுக்காத விட்டாத புடி வீட்டில் சாப்பாடு கிடையாது மட்டன்லாம் கிடையாது சாம்பார் தான் சாப்பிட முடிஞ்சால் செய் சாப்பு வீட்டில் ஒரு சில வீடுகள்லாம் பயங்கர கொடுமை இருக்குங்க அடுத்து அடி பதினாலாம் வசனம் அடி இப்போ ஸ்டைல் என்னெஞ்சிச்சு புருஷனெலாம் இன்றைக்கி மனைவி அடிக்கிறாங்க ஒரு இடத்துல ஒரு தான் நான் கூப்பிட்டு விசாரித்தேன் தம்பி பிரதர் நீங்கள் செய்கிறது தவறாச்சே இப்படி அடிக்கக்கூடாது அடித்தா என்ன கிடையாது ராபோஜனம் கிடையாதுன்னு அவன் சொன்னதுன்னா அது என்ன ராபோஜனம் கிடையாதா அரக்கோணத்தில் நடந்தது சொல்கிறேன் அடுத்து பொன்னகிறத்தை வர அவன் கேட்குறேன் நீ அடிச்சுட்டியப்பா இப்படிலாம் அடிக்கிறது தப்பு தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே எலும்பில் எலும்பின் மாம்சம் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாளே அப்போ அவன் மாம்சம் ஆச்சா உன்னுடைய ஒருத்தன் தண்ணத்தானே அடிச்சான் அவனுக்கு பேர் என்னன்னு கேட்டேன் தண்ணியை போட்டு அடிச்சுட்டே இருந்தான் அவன் பேர் என்ன பைத்தியக்காரனாச்சே நீ மனைவி அடிச்ச நீ பைத்தியக்காரன் ஆச்சே உடனே அவன் நீதிமொழியில் ஒரு வசன தூக்கிட்டு வந்தான் என்ன வசனம் காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் வடிகளும் ஒருவனை அழுக்கிற கழுவும் அப்படின்னு தூக்கிட்டு வந்தாங்கல்ல வாசிங்க அந்த வசனம் தெரியுமா இப்போ நானே சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் வசனம் பிடிச்சிக்காதீங்க அதுக்கு பிறகு நான் அடுத்த சப்ஜெக்ட் வரேன் தெரியுமா வாசிங்க நீதிமொழிகளா தெரியாதா நீதிமொழி இருபது கடைசி இருபது முப்பது காயத்தின் தழும்பு அடித்து காயம் வந்தால் அது அழுக்கிற ஒரு தன நினச்சியுமா ஆ தொடைக்கா நான் சொன்னால் உனக்கு ராபோஜனமே கிடையாது ஆள் கிளம்பு நீ கிளம்புறதுக்குள்ள ஒளியை பாரு நீ என்ன வசனத்தை பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிற அதே மாதிரி பொன்னகரத்தில் ஒருத்தான் ஆயிடுச்சா நான் சொன்னேன் நான் ரொம்ப கேஷுவலாக பேசுனாங்க சும்மா அப்போ தான் மாடியிலேருந்து ஏதோ ஒரு ஃபோன் பேசிகிட்டே கீழே வந்து ஒரு கட்டில் இருந்துச்சு படுத்துக்கிட்டே இருந்தேன் படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சிஸ்டர் வந்துச்சு டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்தேன் என்னம்மா கேட்டேன் என் அடிச்சு விட்டாரு அப்படின்னுச்சு நீ வாங்கி உட்காந்துருந்தேன் என்னப்பா அடிச்சு அம்மே அப்படின்னு கேட்டேன் அம்மா தப்பா அடித்தேன் என்னவோ சொன்னான் ஐயோ தப்பா சனி இத்தனை வருஷம் இப்படி இருந்துட்டு இப்படி தவையக்கூடாது அடித்தாது ஆபோஜனம் கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் அவன் சரட்டுன்னு பாம்போட ஸ்பீடாக ஸ்பீரிட்டான் ஆ அவன் சிஎஸில் இருந்து வந்து அவன் சொன்னதை கேட்குறீங்க நான் சிபிஎம்ல இருக்கேன் பிறந்ததே சிபிஎம் என்னான்னு சொன்னது கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா சிபிஎம்லேயே பிறந்ததுனால அடிக்கலான்னு பெர்மிட்டா சிஎஸ்எனாக அடிவாங்களான்னு பெர்மிட்டா என்ன ஒன்றுமே புரியலையுன்னு பேசினேன் அவ்வளோதான் எனக்கு அவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆகலை எனக்கும் அவனுக்கும் இன்னைக்கு வரைக்கும் இனையை பார்த்தாலே அவனுக்கு டென்ஷன் ஆகும் நான் சொன்னேன் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் கேட்கவே இல்லை வாக்குவாதம் ஆயிடுச்சு அவன் மைண்ட் டிஸ்டர்ப் மாதிரி பேச ஆரம்பிச்சான் அவனே அவன் ஒய்ஃபை கூப்பிட்டு நீ இன கூட்டு போய்டு நானும் டென்ஷன் ஆகிடுவேன் நான் இவனை விட டென்ஷனான பார்த்தி நீ கூட்டு போயிடு ஃபர்ஸ்ட்டு இவனை வெளியே சர்ச்சை விட்டு வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துருன்னு சொல்லிட்டேன் போயிட்டான் அடுத்து வந்து திருப்பியும் சர்ச்சையில் ரெண்டு மூணு ட்ரிப் டிஸ்டர்ப் பண்ணான் உடனே அவனுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கொடுத்துட்டேன் இனிமேல் சர்ச்சுக்குள்ளேயே இணைச்சிக்கூடாது காலே வரைக்கக்கூடாது நான் இருக்கிற வரைக்கும் வரைக்கக்கூடாது அதுக்கு பிறகு உனக்கு நான் மதுரையில் இருக்கிற வரைக்கும் உனக்கு இதே கண்டிஷன் தான் மதுரை லோக்கலில் இருக்கிற வரைக்கும் உனக்கு இதுதான் பிடிச்சி திருப்பி சென்ட்ருக்கு போய்ட்டான் சென்ட்ருக்கு போய்ட்டு திருப்பி வந்தான் இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆரப்பு திருப்பி அதே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு எங்கே விட்டுருக்காங்க சென்ட்ரல் ஜெயிலே விட்டிருக்காங்க சென்ட்ரு போய் தம்பிய அவனுக்கு கொஞ்சம் கூட உணர்வே கிடையாது உணர்வுன்னா சுத்தமாக என்னென்னே கிடையாது அடிக்கிறது தவறு பிள்ளைகள் அடிக்கலாம் பிள்ளைகள் அடித்த நிச்சயம் கண்டிப்பாக நிச்சயம் பிள்ளைகள் பிறம்பினால் அடித்தால் சாக அவனை அடிச்சு வளர்க்கணும் அவன் அடிச்சு வளர்க்கறது கிடையாது இவங்க அடிச்சா இவர் வந்து ஏன் நான் பெற்ற பிள்ளை நீ எப்படி அடிக்கலாங்கிறது அம்மா அடிச்சா அப்பா வந்து குறுக்க வர்றது அப்பா அடிச்சா அம்மா குறுக்க வர்றது ஏன் அவங்களுக்கெல்லாம் பெற்றாதாங்க தெரியும் யார்ட்டு சொல்றது புருஷன்னு சொல்றது இப்படி ஏடா உடம்பை பார்த்து கடைசியில் பிள்ளைகளை எப்படி வளர்த்துறது காட்டு மரம் மாதிரி வளர்த்துறது காட்டுக்கழுதையை தன்னிச்சையாக விட்டவன் யார் அதை விட்டு விட்டுற வேண்டியதான் சுற்றிட்டே இருக்கும் அது அப்படி விடப்பட்ட விசுவாசிகள் பிள்ளைகள் நூற்று கணக்கில் ஒவ்வொரு சபையிலையும் இருக்குது காட்டுக்கழுதை மாதிரி விட்ட கேஸு ஒவ்வொரு சபையிலையும் நூற்று கணக்கில் கிடக்கு அதனால் இவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டான் புதிய ராஜனுடைய கொள்கை என்னதே அட்டித்தல் இஸ்ரேல் ஜனங்களை அட்டி அட்டினு அட்டிச்சு அவங்க பார்த்தாங்க அடியே அப்பா இது என்னடா இது பார்வனத்தில் இந்த பார்வம் வந்ததுலேருந்து எங்களுக்கு என்னது உபத்திரம் உபத்திரம் தொடங்கிடுச்சு பயங்கர உபத்திரம் இப்பொழுது மோசி அவங்க முன்னால் போய் அற்புதம் செய்கிறான் அவனுக்கு மண்டியில் ஏதாவது ஏறிச்சா அற்புதம் நடந்துச்சு அவன் ஏதாவது செஞ்சானா இவன் சார் இவன் ஒரு கோல போட்டு சர்பத்தை உண்டாக்குனா அவன் உடனே யாரை கூட்டிட்டு வந்தான் யாரை ஆ நம்ம விசுவாசி இப்போ அந்த லெவலுக்கு வந்துட்டான்ல நல்ல நேரம் பாக்கிறது ஜாதகம் பாக்குறது கைராசி பாக்கிறது நியூமராலஜி பாக்கிறது வந்துருச்சு நம்ம விசுவாசி என்னங்க இப்படி நம்பர் எடுத்திருக்கீங்க அது நம்பர் பார்த்தேன் இந்த நம்பர் பார்த்தா ஒன்னு ரெண்டு மூணு மூணு ரெண்டு அஞ்சு என்ன சொல்லிட்டேன் சட சடன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன ஆகுது அதனால இது ஒத்தப்படை கரெக்ட் சூப்பர் நம்பர் தான் இதுக்கு நான் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கா அப்ப நீ என்ன விசுவாசி நீ என் கணித ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் நீ என் பைபிளோ டீட்டை ஓ அப்படியே போ என்னங்க இப்படி புதுசாக பேர் வச்சுருக்கீங்க அதை இப்படி பேர் வச்சாதான் அந்த பிள்ளை நிச்சயம் ஒழுங்காக படிப்பான் ஏன் உங்கள் அம்மா அப்பா உனக்கு பேர் வச்சாங்க நீ படிக்கவே இல்லையா நம்ம விசுவாசிகள் இன்னைக்கு என்ன என்ன எதில் வந்துட்டா பார்வனுக்கு முன்னால் கொண்டு வந்து இவன் தேவனுடைய ஞாபத்தில் சர்பத்தை உண்டாக்குனா இவன் யாரை கூப்பிட்டு வந்து நின்றுட்டு இருக்கான் ஜோசியக்காரன் ஜூனியர்காரன் மந்திரவாதிலாம் கூப்பிட்டு என்னப்பா புதுசாக செய்கிறான் நீங்களும் செய்யுங்கிற இன்றைக்கி நம்ம விசுவாசி அப்படி வந்துட்டாங்க சாதகம் பார்க்க போகிறான் ஜெபிச்சு ஜெபிச்சு காரியம் ஆகலையா அதில் செய்ய போகிறான் ஆ நல்ல நேரம் பார்த்துட்டு வரான் யாட்டியாவது போய் கொடுத்து ஜாதகம் பார்த்து கிளியர் பாருங்க இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் பாருவோன் புதிய ராஜன் இப்போ எங்கே கொண்டு வரான் விசுவாசத்தை விட்டு எழுத்து உன்னை எங்கே கொண்டு போது சவுல் வந்து சூ ரொம்ப அருமையான மனுஷங்க ஸ்டார்ட்டிங்கில் அபிஷேகம் பெற்று அவன் வரும் பொழுது அவன் எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க காது காலாத போனான் ஸ்டார்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தேசத்தில் இருக்கிற அஞ்சனை பார்க்குற அவ்வளோ வரையும் அடித்து துரத்தி கொண்டுட்டான் கடைசியில் அபிஷேகம் போன பிறகு எங்கே போய் நின்றுட்டு இருந்தான் நைட்டில் போய் ஆ குறி சொல்கிற முன்னிட்டு போய் உட்காந்துருந்தான் என்னங்க சொல்லுங்க நம்ம விசுவாசிக்கு இப்படி ஆசையெல்லாம் இருக்குது என்னடா பாசத்தை ஜெபிக்க சொன்னால் ஒன்றுமே செட் ஆகலை சொல் ஜபிக்கிறேன் ஜபிக்கிறேன்னு சொல்கிறாரு போய் கையை காட்டினா நாளைக்கே செய்யுங்கிறான் ரொம்ப தெளிவாக சொல்கிறான் இன்னைக்கு நம்மள அநேகர் மந்திரவாதிகளை தேடுகிறோம் குயிக் ரிசல்ட்டுக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ட்ரை பண்ணுறோம் இப்போ அற்புதங்கள் நடந்தாலும் அடுத்து வாதம் வருது இவனுடைய இந்த பார்வனுடைய கீழ்பிடி அமைனால முழு தேசமும் பாதிக்கப்பட்டுச்சு பத்து வாதம் அனுப்பினாரு யாருக்காக எகிப்து ஜனங்களுக்காக யாருக்கு புதிய ராஜன் வந்ததுனால என்ன வந்துச்சு பத்து வாத பயங்கர தேசத்தில் பயங்கர கொடூரமான வாத கொஞ்சம் அடி தான் இவன் நினைச்சிவான் மோசையை கூப்பிடுங்க மோசையை கூப்பிடுங்க பாஸ்டரை கூப்பிடு பிரதரை கூப்பிடு சிஸ்டரை கூப்பிடு ஐயோ தோத்தரம் தோத்திரம் செதுப்பீடு போல் இருக்கு ஜோமெண்ட்டு சொல்லுமா சோமான பிறகு நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா காலையில் சொல்லுவான் அந்தப்ப முடியாது இருதையோ கடினம் முடியாதுன்னா முடியாது இப்படி தான் மோசிட்ட பேசுவான் சாயங்காலம் யாரை கூப்பிட்டு சொல்லுவான் கூப்பிடுங்க ஒரு ட்ரிப்பு நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க எப்படியாவது இந்த பேன்களெல்லாம் எது செய்தோம் விலகட்டும் அண்டெல்லாம் விலகட்டும் தவளை எல்லாம் விலகட்டும் இந்த அக்னி கொப்பளம்லாம் விலகட்டும் ஜவுன்னு சொல்லு காலையில் அதெல்லாம் விட முடியாதுங்க என்ன மோசமான ஆவி உனக்கு இருதய கடினம் தேவனை விசுவாசிக்க கூடாத ஒரு இருதயம் அதுக்கு பேரு அவிசுவாசமான பொல்லாத இருதயம் உங்களில் இல்லாதபடி எச்சரிக்கையா இருங்கள் அற்புதம் நடந்தாலும் நம்புறதில்லை ஜபிச்சு விடுதலை கிடைச்சாலும் உனக்கு நம்பிக்கை வரல உன்னுடைய இருதயம் கடினப்பட்டு போயிடுச்சு இப்ப கடைசியில முடிவு என்ன முடிவு என்ன எழுபண் அடி புல்ல மூத்த தலை சன் அடி வாங்கின பிறகுதான் கொஞ்சமாவது என்ன வந்து உணர்வு வந்துச்சு அப்ப நீ உனக்கு நியாயத்திருப்பு கிடைச்சாதான் நீ சரிபடுவியா தேவன் அவனைய புத்தி வருமா தேவன் உன்னை சித்தி தான் தான் புத்தி வருமா ஏன் நாங்கள் பிரசங்கம் பண்ணும்போதே கொஞ்சம் கீழ்ப்பிடிஞ்சுறேன் சுத்திரிப்பூட்டத்துலேயும் உன்னை சரிப்படுத்திடு ஏன் கீழ்பிடிம போய் ராபோயின்னு எடுத்து சாகணுமா பரிசுத்தமாகி சத்தா பரவாயில்ல கீழ்பிடியாமலே போய் சாகணுமா தலைச்சன் அடிபட்டது அப்போ தான் நைட்டில் ஒரே ஓலம் எகுப்தில் இவனுடைய ஒரு ஆளுடைய கீழ்பிடியாமையினால முழு எகுப்திலையும் என்ன செஞ்சு போயிடுச்சு அடிபட்டுச்சு மிருக ஜீவன்கள் மனுஷர் அதெல்லாம் ஒரே நைட்டில் கத்த ஆரம்பிச்சிட்டாரு ஐயோன்னு அப்போ கூப்பிட்டு சொன்னான் தயவு செய்து என்ன செய்ய எல்லாரும் போயிட்டு போயிட்டு திருப்பி என்ன வந்தான் திரும்பவும் கூதுரை மேலே ஏறி என்ன ஐயோ மிஸ் பண்ணி தண்ணி திருப்பி எங்கே வந்தான் பின்னாலே வந்தான் முடிவு என்ன செங்கடல்ல அழிவு இந்த லெவல் நமக்கு வேண்டாம் புதிய ராஜனுடைய தன்மைக்கு நீ இடம் கொடுத்தால் உன்னுடைய நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வந்த நீ இப்போ திடீர்னு உனக்கு பூர்வ பாதையிலிருந்து மாறி இப்படி இருந்தால் நம்ம நல்லா போக முடியும் இப்படி இருந்தால் தான் செய்ய முடியுங்கிற ஒரு புதிய யுக்தியை நீ கையாண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இப்போ உன்னுடைய நல்ல குணங்கள் அனைத்தையும் நான் செஞ்சுருக்கிற இழந்துட்ட உனக்கு த தந்திரமான டெக்னிக் ஆவி வந்துருச்சு ரொம்ப ஞானமாக பேசுகிறோன்ட்டு ரொம்ப அழகாக பேசுகிற உனக்கு இன்றைக்கி பொறாமல் வந்துருச்சு எரிச்சல் வந்துருச்சு மற்றவங்களை ரொம்ப ரஃபாக ஹேண்டில் பண்ணுற அன்பு இல்லாமல் போயிடுச்சு அடிக்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டேன் ரொம்ப ஓத்துறப்படுத்துற கண்ணீர் விட வைக்கிற அவங்களெல்லாம் தேவனை நோக்கி கத்த வைக்கிற உனக்கு தண்டிப்புலாம் வருது சிட்சை வருது வியாதி வருது விலவினை வருது நஷ்டங்கள் வருது எவ்வளவோ வேஸ்ட் ஆகுது ஆனால் உனக்கு என்ன வரமாட்டேக்கு புத்தி வரமாட்டேக்கு இறுதிய கடினம் வந்துருச்சு எவ்வளவோ கத்துற உன்னைய உன்னுடைய தலைச்சன் உன்னுடைய முதற் பலன்லாம் பார்த்தாரு ஆனாலும் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லை கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடுவோம் இந்த புதிய பார்வோனை செங்கடல் இயேசுவின் கல்வாரி இரத்த கடல்ல இந்த புதிய ராஜனை நம்ம அழிச்சாதான் நாம எங்க போக முடியும் காணானுக்குள்ளே போக முடியும் எல்லாரும் ஒரு பத்து நிமிஷம் மூடலாம் முடிந்தால் முழங்கால் படிங்கள் புதிய ராஜன் எனக்குள் வந்திருக்கிறானா உங்களுக்குள் வந்திருக்கிறானா நமக்குள் வந்திருக்கிறானா என்பதை சிந்தித்து பார்ப்போம் ஆவியிலே ஆரம்பித்த நீ மாம்சத்தில் முடிய பார்க்கிறாயோ முன்னே நீ கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே பரிசுத்தவான்களுக்காக உன்னுடைய கண்களையும் பிடுங்கிக் கொடுக்க நீ ஆயத்தமா இருந்தாயே பிரகாசமாக்கப்பட்ட அந்த முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள் உபத்தரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன சம்பவித்தது இந்த புதிய ராஜனுக்கு நீ ஏன் இடம் கொடுத்தாய் பூர்வ பாதையில் நின்று வழிகளில் நின்று நீ அதை ஆராய்ந்து பார்த்து அதில் போக வேண்டிய நீ இன்னைக்கு சூழ்நிலை நியமித்தமாய் புதிய பார்வோனுக்கு இடம் இந்த சபை உனக்கு எவ்வளோ உதவி செஞ்சது கர்த்தர் உனக்கு எவ்வளோ உதவி செஞ்சார் உன்னுடைய நன்மை தீமைகளை யார் பங்கெடுத்தது உன்னை தூக்கி எடுத்தது யார் கண் உன்னை அடிகளை உறுதிப்படுத்தினது யார் உன்னை போஷித்தது யார் உன்னை பாதுகாத்து பராமரித்தது யார் உன்னுடைய திறமையா தேவனுடைய கிருவையா ஒன்றும் இல்லாத உருவாக்கின கர்த்தர் உன்னையும் பெரிய மனுஷனாக்கி பூமியில் உள்ள பெரிய ஜனங்கள் மத்தியில் உன் தலையை உயர்த்தி பெரியோரு கொத்த நாமத்தை உனக்கு தரித்து உன்னுடைய பந்தியை கொழுப்புமாய் கொழுமையுமாய் மாற்றி உனக்கும் ஒரு குடும்பத்தை கொடுத்த உன்னையும் ஒரு தெய்வீக சந்ததியாய் உருவாக்கி சபையில் வைத்திருக்கும் பொழுது நீ ஏன் புதிய ராஜனுக்கு இடம் கொடுக்கிறாய் ஏன் உனக்குள்ள கொடுமையின் ஸ்வாவம் ஏன் ஒடுக்குகிற சா ஏன் மற்றொரு மேல பாரத்தை சுமத்துகிறாய் எரிச்சல் அடைகிறாய் ஏன் உன் ஜெயமான வாழ்க்கையை நீயே நஷ்டப்படுத்துற உனக்கு ஜபிக்க முடியும் ஆனா ஜபிக்கிறதில்ல விழித்திருக்க முடியும் ஆனா படுத்து தூங்குற நேரத்தை எல்லாம் வீணாக்குகிற பணத்தை எல்லாம் வீணாக்குகிற உன்னுடைய சிந்தையெல்லாம் நீ கெடுக்கிற ஏ அந்த நேரத்தை தேவசமூகத்துல கழிக்கலாமே ஆரம்ப காலத்துல தேவசமூகத்துல நின்ற காலங்களை சிந்தித்துப்பார் கண்ணீரோடு விழிப்போடு பக்தி வைராக்கியத்தோடு தெய்வீக வாஞ்சையோடு அந்த நாட்கள் எங்க இன்னைக்கு மோசையோடு நீ போட்டிக்கு போட்டி நிற்கிறாய் தேவனுடைய ஜனத்தோடு ஊழியர்களோடு எதிர்த்து நிற்கிறாய் நேரடியாக எதிர்த்து கருத்து வேறுபாடுகள் உனக்குள்ள ஒரு போராட்டம் எழும்பிக் கொண்டே இருக்கிற அற்புதங்கள் எவ்வளவு செய்தார் ஏன் இறுதியன் கடினப்பட்டு போயிடுச்சு எவ்வளவு வியாதியை சுகமாக்கினார் ஏன் இறுதியன் கடினப்பட்டு போயிடுச்சு இன்னைக்கு உடைய ஆசீர்வாத குறைச்சலுக்கு யார் காரணம் நீதான் தலைச்சன் கெட்டு போனதுக்கு காரணம் நீதான் எல்லாரும் தாழ்த்துவான் கொஞ்ச நேரம் தேவனை நோக்கி நாம் கூக்கரில் இடுவோம் ஆண்டவரை நோக்கி அபயம் விடுவோம் கண்ணீரோடு தேவ சமூகத்தை தேடுவோம் அவையில் ஆரம்பித்த நான் இன்னைக்கு ஒரு புதிய வல்லமையின் தாக்குதலில் பட்டு நான் இன்றைக்கு இவ்வளவு நிர்பந்தமான சுவாபம் உள்ளவனாய் மாறி போயிருக்கிறேன் என்று எத்தனை பேர் உணர்த்தப்படுகிறீர்கள் அறிக்கை வல்லமில் இருந்து ஒரு பெரிய விடுதலையை பெற்று பூர்வ அனுபவத்துக்குள்ள நாம் கடந்து வருவோம் ஆமா எழுமங்கள் அறிக்கையிட விரும்புகிறவர்கள் எளிமே அறிக்கையிடலாம் படத்திலிருந்து அக்கினி இறங்கி பலியை அங்கீகரிப்பது ஒரு பகுதி அப்பொழுது பதி பூர்ண பதம் அநேகர் சுத்தரிப்புக்கு ஒப்புக்கு ஒப்புட்ல அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுக்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்த சுத்தி இருப்போறோம் இந்த கூட்டத்தோட இந்த புதிய சக்தி இந்த புதிய ராஜன் அழிக்கப்படணும் நீ எந்த பகுதியில் இருந்தாலும் நீ வரப்போ கத்தருடைய மனஸ்தாபத்தை கண்டிருக்கிறார் இருதய வேதனையை அவர் பார்த்திருக்கிறார் இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை இன்றைக்கு கத்தர் உன்னுடைய கரத்தை பிடிக்கிறார் இன்றைக்கு ஒரு ஜெயம் Hallelujah Hallelujah Habibi dina balaka dina kana maka sirey bana Yo dina balaka dina maka dina mani alaban karabaga Hallelujah Habishagam akini erangattum andavara vallamai erangattum andavara devari ravinala varachalam seyum andavara dina balabaga rabalabamana பாவ கரைகள் நீங்கட்டும் பாவ பிடிகள் ஒழியட்டும் புதிய ராஜன் முற்றிலும் அழிக்கப்படட்டும் அறது அருமையா அருமையான தேவன்டைய பிள்ளைய உன்னை அபிஷேகித்த நாளில் இந்த அபிஷேகம் தான் உனக்குள் இருந்ததா நீயே உன்னை நினைக்கிப்பார் ஒரு நிறைவான அபிஷேகம் உனக்குள் இருந்தது இந்த புதிய வல்லமை உனக்குள் வந்ததினால் இந்த அபிஷேகம் நஷ்டப்பட்டு போய்விட்டது கத்திர அந்த புதிய வல்லமை அழித்து உனக்கு பூர்வத்தில் இருந்த அதே அபிஷேகத்தை அதே அக்னியை அதே நினைவை ஆமா விரிப்பு கூட்டத்தை என்ன ஒரு சிலருக்கு நேரம் தேவைப்படுது நீங்க தயவு செய்து வீட்டில் போயும் ஆண்டுடைய பாதத்தில் இந்த இரவு விழுங்க அந்த புதிய சக்தி உன்னை அழித்து போடாதபடி உன்னை நியாய திருப்புக்கு கொண்டு போய் நிறுத்தி விடாதபடி இரவலும் தேவ போராடுங்கள் என்ன ஒரு ஆழமான சுத்தி இருப்பை கத்தர் கட்டிட முடியாது நமக்குள்ள புகுந்ததான அந்நிய வல்லமைகளுக்கு கத்திருந்த சுத்திருப்பு கூட்டங்கள் வாயிலாக ஒரு முடிவை உண்டு பண்ண முடியாது ரோ எல்லா ஜனத்தையும் கொண்டு வந்து சுத்தி இருந்து பரிசுத்தமாக்க முடியாது எல்லா துரிய கன மைமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோதிரமான் ஜ